வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒரு முத்து வழங்குபவர் அறிமுகம் வருடத்து அறியாமையை விடவும் பிரதிபலிப்பில் கழிக்கும் ஒரு நாள் சிறந்தது அப்படின்னு ஓசோ சொல்றார் படித்தவர்கள் எல்லாருமே அறிவாளிகளா பிஎஸ்சி எம்எஸ்சி பி ஹெச் டி இது மாதிரி எல்லாம் படிக்கிறாங்க இந்த மாதிரி படிக்கிறவங்க அறிவாளிகளா இவங்கெல்லாம் பல்கலைக்கழகங்களெல்லாம் இவங்கதான் நிறைச்சி வச்சிருக்கிறாங்க இவர்களை உண்மையான முகத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டமளிப்பு குழா அப்படின்னு ஒன்னு நடத்துவாங்க அங்கே போய் பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கவன்களை போட்டுக்கிட்டு நிறைய கோமாளிகளை நம்ம பார்க்கலாம் இவங்கெல்லாம் இந்த வினோதமான தொப்பிகளோட அங்கே வளம் வந்துகிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் அறிவாளிகளா அப்படின்னு ஓசோ வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார் தன்னை அறியாதவன் எப்படி ஒரு அறிவாளியாக முடியும் அப்படின்னா புத்தரம் ஒரு கேள்வியை கேட்கிறார் ஒரு தடவை கபீர் அவர்கிட்ட போய் ஒரு நண்பர் கேட்டாராம் ஏயா உனக்குத்தான் படிக்கவே தெரியாது வேதங்களையோ உபநிடதங்களையோ கீதை இல்ல பெரிய சாஸ்திரம் எதுவுமே நீ படிச்சது இல்லை போய் நீ எப்படி நீ ஒரு பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாராம் அதுக்கு கபீர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் சத்தியத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது சத்தியத்தை வந்து யாரும் எழுதி வைக்கல சத்தியத்தை யாரும் எழுதி வைக்கவும் முடியாது அத வந்து உணர முடியுமே தவிர முடியாது அறிவாளிகள் அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிட்டு தவிர சாஸ்திரங்கள் ஒருபோதும் அறிவை வளர்க்காது அப்படின்னு சொல்லி கபீர் சொல்லியிருக்கிறார் புத்தர் வந்து கபீரை ஒரு புத்தரவை ஏத்துக்கிட்டார் அதே வழியில பார்த்தம்னா பரீத் ராஜ்தாஸ் முகம்மது கிறிஸ்து இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு புத்தர் தான் கிறிஸ்து வந்து படிப்பறிவே இல்லாதவர் முகம்மதுவுக்கும் படிக்க தெரியாது விஷயம் யானை இல்ல அறியாமை அப்படிங்கிறதுக்கு இங்க பொருளே வேற தன்னை தெரிஞ்சுக்காத தன்மைதான் அறியாமை ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கலாம் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அதனால எந்த பயனுமே கிடையாது உன்னை பத்தி உனக்கு தெரியும் அப்படின்னா நீ ஒரு நல்ல சிறந்த அறிவாளி அப்படின்னு ஓஷோ இத வந்து ரொம்ப அழுத்தி சொல்றாரு அதைத்தான் மீண்டும் சொல்ற நூறு வருடத்து அறியாமையை விடவும் பிரதிபலிப்பில் கழிக்கும் ஒரு நாள் சிறந்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை குறிப்பிடுகிறார் புத்தர் சொல்ற பிரதிபலிப்பு அப்படிங்கிறதுனா இப்ப குளத்து நீர்ல வந்து நிலவு வந்து பிரதிபலிக்குது இப்ப கண்ணாடியில போய் பார்த்தோம்னா நம்மளுடைய முகம் பிரதிபலிக்குது இது போன்ற ஒரு மௌனத்தன்மை நமக்குள்ள வரணும் ஒரு அலை இல்லாத ஒரு தெளிவு நமக்குள்ள பிறக்கணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அதுல பிரதிபலிக்கும் அதுதான் உண்மையான ஞானம் அந்த நிலைதான் ஒரு அறிவார்ந்த நிலை இது போன்ற ஒரு தெளிவான நிலையில தான் கடவுள் பிரதிபலிக்கிறார் நமக்குள்ள இருக்கிற கூடிய கடவுளை பிரதிபலிக்க கூடிய ஒரு நிலை அப்படின்னு பார்த்தா இந்த தன்னை உணர்ந்த நிலை அதுதான் வந்து கடவுள் நிலை அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி இருக்கிறவங்கதான் ஞானியாக போற்றப்படுகிறார்கள் இது ஒவ்வொருத்தங்களுமே ஞானியாக முடியுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி கேலலாம் முடியும் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணோம்னா எல்லோருமே ஞானி ஆகலாம் ஞானினா வேஷம் போட்டுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது விபூதி பட்டியடிச்சுக்கிறதோ உடையை மாத்திக்கிறதோ அதற்கான வேஷங்கள் போட்டுக்கிறது மட்டும் ஒரு ஞானி கிடையாது மனதளவில் மாறி ஒரு தெளிவோட இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுமே ஞானிதான் நம்ம எல்லோருமே அடுத்தவங்க சொன்னத நம்பிக்கிட்டு இருக்கிறோம் நம்பிக்கைங்கிறது எந்த விதத்திலையுமே நமக்கு உதவி செய்ய போறது கிடையாது நம்பிக்கைங்கிறது ஒரு விஷம் அது வந்து உன்னை குருடாக்கிரும் நம்பிக்கை இருக்கிறதுனால நீயா எதையுமே யோசிக்க மாட்டே அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏத்துக்குவே இதனால உன்னுடைய உண்மையான சுயரூபம் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டதுனால நீயும் அதுவாகவே மாறிடுற அதனால உனக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான தன்மை வெளிவரத்துக்கு வாய்ப்பு போயிருது அப்படிங்கிறார் ஓஷோ நம்ம எவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருந்தாலும் நமக்குள்ள அந்த ஒரு அவநம்பிக்கை அப்படிங்கிறது ஆழ் மனதுல ஒரு ஓரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் அது எப்போவாவது அது வந்து வெளியில தலை காட்டும் கீதையோ பைபிளோ குரானோ எல்லாத்தையும் நம்புறோம் இருந்தாலும் அதையும் தாண்டி அதுக்குள்ள நமக்குள்ள ஒரு அவநம்பிக்கை அது எப்பாச்சும் அது வெளிப்படும் இந்த அவநம்பிக்கையை நம்ம எல்லாருமே தூக்கி எறிய முடியும் அது எப்ப முடியும் நம்மை நாம எப்ப உணர்ந்து கொள்றோமோ அப்பத்த அந்த அவநம்பிக்கையை நம்மளிருந்து நம்ம வெளியில தூக்கி எறிய முடியும் அந்த மாதிரி அந்த அவநம்பிக்கையை தூக்கி எரிஞ்சிட்டால நமக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து நூறு சதவீதம் அழுத்தமாக ஆழமாக நமக்கு அப்படின்னா உணர வேண்டும் அப்படின்னு சொல்ற புத்தர் இந்த அடி இருக்கக்கூடிய இந்த அவநம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நம்பிக்கை வந்து அது வந்து ஒரு திரை போட்டு மறைச்சிருக்கும் அது எந்த நேரம் வேணாலும் அது வெளிப்படலாம் சீல் பிடித்த ஒரு புண்ணு அது வந்து ரோஜா கொத்த வச்சு அப்படியே மறைச்சு வச்சிருக்கிறோம் வெளியில பாக்குறதுக்கு ரோஜா மட்டும்தான் தெரியும் உள்ள இருக்கிற அந்த புண்ணு தெரியாது ஆனா எவ்வளவு நாளைக்கு நம்ம மூடி மூடி வச்சிருக்க முடியும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த சீல் வந்து இன்னும் அதிகமாகி அந்த புண்ணோட துர்நாற்றம் வெளியில வரும் அதையும் கூட அந்த ரோஜா இதழ்கள் வந்து அந்த தன்னுடைய மனத்தினால நறுமணத்தினால அந்த துர்நாற்றம் வெளியில வராம கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வைக்கும் இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு அந்த நாற்றத்தை வந்து மறைச்சு வைக்க முடியும் கொஞ்சம் நாளைச்சுனா அந்த பூக்களும் சேர்ந்து அந்த ரோஜா பூக்களும் சேர்ந்து அந்த சீலோட சீலாக மாறி மொத்தமே அந்த துர்நாற்றமாக மாறி போயிடும் இதுதான் அவநம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இந்த அவநம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்மை நாமே உணர வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் அதற்குத்த ஓஷோ சொல்லக்கூடிய ஒரு அரிய தத்துவம் என்னன்னா நீ ஒரு கிறிஸ்துவனாக இருப்பதை விட நீ ஒரு கிறிஸ்துவாகவே மாறிவிடு நீ ஒரு முகமதியனாக இருப்பதை விட நீ ஒரு முகமதுவாகவே மாறிவிடு அவர்கள் சொன்ன கொள்கைகளை மட்டும் நீ பின்பற்றனும் கிடையாது நீ வந்து அவர்களாகவே மாறிறு நீ ஒரு புத்தனாக மாறிறு நீ ஒரு மகாவீரராக மாறிவிடு இது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஞானியாக பிரதிபலிக்கணும் அப்படி இருந்தாத நமக்குள் அந்த நம்பிக்கையும் ஆழமாக வேறுன்றும் இத நம்ம ஒவ்வொருத்தங்களும் நம்ம ஆழ் மனதுல கடைபிடிச்சோம்னா நாம் எல்லோருமே ஞானிகள் நமக்குள்ள எந்த விதமான சங்கடங்களும் நம்ம எல்லாருமே மாறிட்டோம்னா எப்பொழுதுமே நம்ம வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எது கவலையும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க முடியும் நன்றி வணக்கம்